குண்டாவாங்க சந்தோஷம் இருக்குதான் செய்யுது அப்படின்னா தற்காலிகமாக சந்தோஷம் ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு வாய்ப்பு செய்து அவங்களுக்கு ஏற்பட்டதுனால ஒரு சந்தோஷம் அது நீடிக்கிறான் நீடிக்க சில வருஷம் நீடிக்கலாம் ஒடியா போயிட்டானே என்ன காரணம் சொல்லியா சுணத்தியன் அவித்தியாவிறி என்கிற ஆர்வடமான சாட்சி அவித்தியையும் சுல்பசுகத்தையும் பிரகாசிப்பிக்கின்றது சுழத்திய அவஸ்தையில் சுகாகார அவத்தியாக பரிணாமமாக எவ் அஞ்ஞான கூறுண்டோ அவ் அஞ்ஞான கூற்றில் அப்பூடனுடைய விலீனமாக இருக்கும் ஜாக்கிர காலத்தில் அவ்வஞான கூற்றின் பரிணாமமாக அவ் அந்த கரணம் உண்டாகின்றது அகலின் அஞ்ஞான விருத்தியினால் அனுபவித்த சுகத்தினது ஸ்மிருதி உண்டாகின்றது அதை உள்ளாம் அனு சொல்வது பதிவு பண்ணுறது உபாதானத்திற்கும் காரியத்திற்கும் பேதம் இன்மையினால் அனுபவ ஸ்மரணத்திற்கு விரோதம் என்று அறிய கூறு எனினும் அம்ச ஓக்கும் ஜாக்கிர சப்பனங்கள் இரண்டிலும் அந்தக்கரண விருத்து உண்டு சுழுத்தியிலோ அஞ்ஞான விருத்து உண்டு ஆதலின் அவத்தை மூன்றும் விருத்தியின் ஆதீனமாம் மூன்று அவசைகளும் விருத்திகளோட ஆதிக்கம்தான் விருத்திலாம் விவகாரம் கிடையாது சுகாதி ஞான காலத்தையும் உதாசீன காலத்தையும் ஜாக்கிரத்தில் அந்தமாக கூறுவார் ஜாக்கிரவசையில் உள்முகம் உதாசீனம் என்ற நடுநிலை சுகாதி ஞான காலம் இதன் நடுநிலை நடத்தும் மரணம் மூர்ச்சை இவைகளை சிலர் ஜாக்கிரத்திலும் ஜாக்கிரதை அடக்கிறாங்க சில சுழித்திலும் அடக்கி கூறுவார் அவத்தி என்பதும் காலத்துக்கு பெயர் ஆகவே இந்த ஒரு விசாரம் எல்லாம் தெரிஞ்சாதான் பிரிக்க முடியும் பாதித்த அலட்சணம் பண்ண முடியும் பாதிக்கலட்சணை பண்ணலன்னு சொன்னாக்க பரவாயில்லதான் பிராப்தி இல்லை முடிச்சு கிடையாது ஆகவே இந்த விசாரம் பண்ணணும் சொல்றதும் நான் கண்டவுள்ள நினைவு நீங்கி கனவு கண்டதும் சொலுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவிப்பதற்கும் தெரிய ஓமில்லை சற்றி மனதை நிகழ்த்திக்கும் பின்னே மறைக்கு மாதரு நாலாவது பாட்டு இதுவரைக்கும் சேடன் குருவை தேகத்துக்கு அன்னியமா ஒரு தேகி தெரியவில்லை என்பது சொல்லிட்டு வந்தான் அப்ப குரு சொல்றார் சுரு அனுபவத்தில் அனுபவம் தான் பிரதானம் எல்லாருக்கும் பிரச்சனை பிரமாணம் தான் மற்றெல்லாம் சுருதி பிரமாணம் யுக்தி பிரமாணம் எத்தனையோ இருக்கலாம் வேதாந்தத்தில் அனுபவப் பிரமாணத்தை பிரதானம் சொல்கிறேன் ஜாகர சோப்பராக சொல்லிச்சு இந்த மூன்று அவசைகளில் நடக்கக்கூடிய செய்திகளை வைத்தியத்தான் வேதாந்த முடிவு பண்ணுறது மூன்று அவசைகள் மித்த என்றும் அந்த மூன்று அவசயங்களுக்கு அப்பாற்பட்டு அதீதமாக இருக்கிறது தான் ஆத்மா என்றும் அதான் பிரம்மம் என்றும் வஸ்து ஒன்றுதான் என்று இப்படி கொண்டு போகுது அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் வரத்துக்கு அனுபவித்து சொல்கிறேன் என்று சொன்னார் அப்போதான் சொல்றேன் சுவாமிகள் உபதேசித்த வண்ணம் தேகத்திற்கு தேகி அந்நியம் என்பது இவ் எனக்கு ஒக்கும் என உடன்பான பொருள் நனவு கண்டதும் ஜக்கிரத்தில் சத்தாதி விடயங்களை அறிந்ததும் நான் கண்ட யான் அறிந்த உள நினைவு நீங்கி ஜாக்கிரத்தில் உள்ள நினைவுகள் ஒழிந்து கனவு கண்டதும் சொப்பனத்தின் கண்ணே அஸ்திரமான சத்தாதி விடயங்களை அறிந்ததும் சுழித்தி கண்டதும் சுளுத்தியின் மூலாஞ்சான உயிரை அறிந்ததும் வேறு ஒன்றையே போல் இத் தேகத்திற்கு அந்நியமான ஒரு தேகியே போல தினம் அணிவிப்பது உக்கும் நாடோறும் ஏன் அணிவிப்பது ஒவ்வொரு அது சரி ஆனால் அவர் ஆயின் போடுறார் ஆனால் ஆயின் என்ன இதெல்லாம் இன்னும் தொடர்ச்சி இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப நல்ல வந்தான்ப்பா ஆனான்னாக்க என்ன அர்த்தம் குறை அப்படின்னாக்கா அப்படியா அப்ப என்ன தலைச்சுப்பா ஆனா என்னக்கா எல்லாம் நல்லதா இருக்கா என்ன அரசா பாக்கி இருக்க அப்படி போல நான் தின ஒக்கும் ஆனால் ஆயின் அவ் அனுபவத்தில் நிறுத்தி என்னின் அந்த அனுபவத்தில் நான் இருக்கிறேனா என்று கேட்டா இல்லை தெரியவும் இல்லை அது உள்ளபடி சார்வகாலமும் சற்று மனதனில் உதிக்கும் பின்னே மறைக்கும் இமைப்போது சுவாமிகள் உபதேசத்தினால் உண்டாகிய விவேகத்தினால் விளங்குகின்றது இமைநேரத்தில் இருளாக அஞ்ஞானமானது மறைகின்றது அது அருள்வீர் அது அங்கனம் மறைபடாமல் அபரோட்சமாகும்படியான உபாயம் விநேசிப்பீராக என்றவார்கள் அதனால திருத்தி அனுபவி சொன்ன பிறகு நீங்கள் சொல்றது பொருத்தம் தான் ஆனாலும் ஜடம் இல்லை சமநேரத்தில் போகுது மறந்து போனால் என்ன லாபம் அப்படி பழைய படிக்க இல்லைன்னு அர்த்தம் இருந்தும் இல்லை தான் அது ஜிடம் போட்டு தான் சிவன செய்யணும் இன்னும் அனுபவம் பண்ணணும் என்று சிஷ்யன் பிரார்த்தனை பண்ணுறான் மனது என்றது விவேகத்தை விவேகத்தை குறிக்கும் சற்றே மனதில் உதிக்கும் பின்னே மறைக்கும் என்றதற்கு உதாரணம் வாசிட்டம் இம்மொழிகளால் இமைப்போது இருளாம் மீள இமைப்போது வெளியாகும் இவ்வாறு ஆகி மைமுகிலால் அற்பமாய் வெயில் சீதம் வந்து வந்து போகின்ற மனநாளத்தேன் ராமர் சொல்றான் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இம்மொழிகளால் இமைப்போது இருளாம் இருக்கு அது மீள இமைப்போதி வெளியாகும் அப்படின்னு விளக்கமான அர்த்தம் ஆஸ்தவம் தான் இவ்வாறு ஆகி வேறு கிடையாது எது போலன்னா மைமுகிலால் கருமேகங்கள் பின்னிலே மூடிக்கொண்டிருப்பது அற்பமாய் அது என்ன சிறிதா கூட வெயில் சீதம் வந்து வந்து சில சமயங்களில் போயிடுது அப்புறம் மேலே மூடிக்குது அப்புறம் வருது மழை காலத்தில் மழை காலத்து ஒரே நிதானமாக மேகம் இருக்காது வெளியே இருக்காது வரும் போகும் போகு நாளேன் இப்படி மேகம் மழை காலத்தில் வந்து வந்து போகிற மாதிரி என்னுடைய உள்ளமானது நீங்கள் செய்யக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் சில நேரம் போகுது இப்போ எப்படி தான் திடப்படுறது மாதிரி அந்த என்றும் இந்த வடிவாம் எனக்கு ஒரு ஏது காணேன் இடர் மனத்தாருவின் விதையாம் அகங்காரத்தை உந்தும் வகை அருகிலேன் உந்தஉந்த ஓடி ஒரு அதனால் உள்ளடைந்தேன் இந்த வடிவம் எனக்கு இப்படி வெயில் மழை காலம் மாதிரி மூடுறது வெளியாறுறது அதுபோல தத்துவானம் எனக்கு வருது போகுது நிலையில்லாம் இருக்கு இந்த வடிவம் எனக்கு ஓர் ஏது காணேன் இதற்கு ஒரு காரணம் தெரியவில்லை விடர் மன தாரியின் விதைய விதையா அகங்காரத்தை துக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மனம் அது மரமாக இருக்கு அது மரத்துக்கு விதைதான் அகங்காரம் அப்படிப்பட்ட அகங்காரத்தை உந்தும் வகையை அதாவது தள்ளும் முறை அறிகளேன் உந்த உந்த ஓடி வரும் அதனை தள்ளத்தள்ள அதை என்ன எதிர்த்து கொண்டு வருது என்ன அதனால உள்ளுடைந்தேன் அதனால் மனத்து துக்கமடை வேறு கிடையா மரம் மனமாகிய மரத்துக்கு பேராறு கேள்வி ஆங்காரம் தான் என்ன யான் யானது என்பது அய்மானி கர்த்தம் என்ன கர்த்தா போக்தா என்பது அய்மானம் அந்த கர்த்தா போக்தா தன்மையினாலதான் இவ்வளவு மனசே உறுதியானது உறுதியாகி அது மனசுக்கு தகுந்த மாதிரி சரீராகி உற்பத்தி ஆகி சரீராக சுற்றுலா சூழ்நிலை பிரார்த்த அனுசாரம் உற்பத்தி ஆகி விவகாரமும் நடக்குது இதுதான் உலகத்தில் இப்படி இருக்கு கர்த்தாபக்தன் எல்லா காரணமே அகர்த்தாபக்தாசந்தன் சினிமாத்திரை மாற்றி அமைக்கும்போது எல்லாமே முடிஞ்சு போகுது மாத்தி அமைக்கணும் கர்த்தாபக்தா தன்மையினாலும் வந்தது இவ்வளவு கஷ்டங்கள் கிடர் மனத்தாறு துக்கமே கொடுக்கக்கூடியதான் மனமும் மன துக்கம் தான் கொடுக்கும் சஞ்சலத்தை அஹங்காரந்த விதை அந்த அஹங்கார சொல்ற அகங்காரம் தான் நான் கத்தா போக்தா அப்படிங்குற அரிமானத்தை போக்கணும் யான் எனதுங்கிற அரிமானம் தான் யான் எனது செருக்கருப்பான் வானூருக்கும் இருந்த உலகம் போகும் தேவலோகத்தை விட பெரிய உலகம் என்ன உலகம்னு அர்த்தம் பதமத்தில வச்சுட்டும்பி இந்த மனமனதை இவ்வளவு செயல்பாடு தெரிஞ்சுக்கணும் எங்க பார்த்தாலும் விளையாட்டுதான் முன்னே முன் பார்த்து விசேஷ குறையில சொன்னார் எல்லாம் வீட்டில் மாதிரி ஆந்தாங்க ஜாக்கிரவாசையில் சொப்பனாவஸை தொழிற்சி அவசை உங்கள்கிட்ட வசதியில் விருத்தி வாதின்தான் வேறு கிடையாது விருத்தி அந்தக்கான பரிணாமம் ஜாக்கிர சொப்பனத்தில் திருத்தியில அன்னான பரிணாமம் ஆக விருத்தி இல்லைன்னா விவகாரம் கிடையாது விருத்தினே அன்னம்தான் எண்ணத்திலே விருத்தின்னு போயிடும் எண்ணம் இல்லாமல் வாழ்க்கையாது ஏதாவது நினைச்சாத்தேன்னா விவகாரம் நடக்குது சிவனேயான உட்காந்து அந்த விவகாரம் வருது தான் உக்கார உதான் இருந்த மாட்டிக்கிறாங்களே சோனாதான் இருக்காது விவகாரம் ஆரம்பிச்சது எண்ணம் அதான் எண்ணம் பண்ண அது முன்னாசியும் உண்டு முன்னெல்லாம் சொல்லிருக்காரு திருச்சியை ஒத்துக்கணும் ஒண்ணு விளங்கல நான் கரு தனிப்பெறை காட்டுவார் காட்டுவார் முன்பு காட்டி சுக்குமா சுரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரால் தொடங்கினாரேதாரிகை இனி விசேடமாக உதேசிக்க தொடங்கள் சிஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்து தெரிந்தே அப்படிங்கிறது காட்டவர்கள் ருசி உண்டாயிடுச்சு நீங்கள் அதுக்கு யாரும் சொல்லுங்கள்னா அதே விசேடமாக சொல்ல பொரு தாளத்தில் மரங்கள் காட்டி பூமியின் கண்ணுள்ள விருட்சங்களின் தனிப்பிறையை காட்டுவார் போல் பின்னே மூன்றாம் பிறையை காட்டுபவரை போலவும் கொடுக்கிறார் ஆழத்தின் உடுக்கல் காட்டி ஆகாயத்தின் கண்ணே வைத்தர் தூல நட்சத்திரங்களை போலவும் கண்டாச்சு தூளத்தை முன்பு காட்டி தூளமான ஜகஜீவ வரங்களை முன்னே தரிசித்து சூக்குமஸ்வரூபமான மூலத்தை சூட்சம ரூபமான ஜகத்காரண பிரமத்தை பின்பு காட்ட பின்ன தரிசிப்பிக்க முனிவரர் மனசிலரும் சிரேஷ்டரான ஆசாரியர் தொடங்கினார் ஆரம்பித்தார் ஆரம்பத்தை அதாவது தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பறை காட்டல் சாகா சந்திரன் நியாயம் காட்டி அப்புறம் ஆழத்தில் உடுக்கல் காட்டி அருஞ்சதி காட்டுவார் காட்டல் தோலாறுந்தது நியாயம் ஆழம் என்ன பெருமை அது குணவாக பெயராய் ஆகாயத்தை வளர்த்து இந்த திஷ்டாந்தங்கள் ரெண்டு சொல்லப்பட்டு வந்த மூன்றாம் படி பார்க்கணும்னா சின்ன கோடம் இருக்கதான் தெரியாது உடனே அது எதிரில் மரம் இருந்தால் அது மரத்தை காட்டுவாங்க அது ஒரு கிளை அதுக்கிடையே நுண்ணியில் நேராக பாருன்னாக்கா போக அடையாளம் தெரியுது அதே போல அருந்தரி கல்யாண காலத்தில் அம்மியின் அருந்தரி பாக்கிறது உண்டு அம்மி வந்து கல் அம்மிக்கல்லு அதாவது அகலி அகலிய போன்ற ஆகாமல் அருந்தும் கற்பனைகள் ஆகணும் சடங்குது காட்டுறது அது மாப்பிள்ளை பெண்ணு காலை தூக்கி அது அமுக்கணும் அந்த கல்லுல இதே போல் நீங்கள் ஆகப்படாது மிதி அது அது மேலே வரும் அந்த வால் மூணு தெரியவில்லை மூணு லட்சத்தில வால்மாரிருக்கு வாழ்க்கின்ற பக்கம் நாலு லட்சத்த கடற்கால் இருக்கு அந்த கட்டக்கால் மாதிரி இருக்கிற நாலு நட்சத்திரத்தில் வால்மாரி மூணு மூணு நட்சத்திரம் பாரு நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் சில சில புழுக்குழு இருந்து அதுதான் அருந்தாங்க இதுதான் நாலு கட்டக்கார முதல்ல காட்டுறது கட்டுக்கால் நாலு நட்சத்திரம் அது வாழ்நாள் மூணு இருக்கும் தொடர்ந்து மூணு இருக்கு இல்லை அது மையத்தின் நடுவில் நட்சத்திரம் இருக்கு அது வந்து வைஷ்ண நட்சத்திரம் பேரு சப்த ரிஷிகள் சப்தரிஷி மண்டலம் பேரு விஸ்வாமந்திரர் ஜமதக்கினி பராசரர் அத்திரி விஸ்வாமத்திரர் ஜமதக்கினி பராசரர் அத்திரி கௌதமர் வைட்டர் காசிபர் சொல்றாங்க ஏழு ரிஷிகள் ஏழு லிசிகள் மண்டலம் மண்டலம் நாளை காட்டி அப்புறம் மூனை காட்டி மூணு நடுவர்கள் காட்டி வைட்டருக்கு பின்னாலே சின்ன சின்ன சின்னதாக புளி புழுகங்களுக்கும் அதை பார்க்கறது அதுதான் அருந்ததி வைஸ்டர் இதை பாருது இதுதான் ஆழத்தின் உளுக்கம் காட்டி இல்ல நட்சத்திரங்களை காட்டி அருந்ததி காட்டுவார்போன்னு சொல்றது இப்படி காட்டுறது போலாந்தத்தில் முதல்ல ஜீனையும் ஈஸ்வரனையும் காட்டி அவங்க ஐட்டான பரமத்தை காட்டுறது ஆன மூலத்தை சூட்ச ரூபமான ஜகத்காரண பரமத்தை ஜகத்காரண பரமத்தை காட்டணும் அப்புறமல ஐட்ட பரமத்தை காட்டணும் ஜகத்காரணம் காரணபரமம் காரணபரமும் தன்னுடையான சித்தபெருமத்தின் ஞானம் வராது இந்த சகுன பிரம்மங்கள் அதாவது பரிசின்ன சகுனம் காரி சகனம் பேரு காரி சகுன பிரம்மத்தை பார்க்கறதுனால அதன் மூலமாக காரண சக்தி உணர்றோம் அதாவது கால விருது ஜாதன் வீடு கொந்தமாக காரண சகனத்தை அறிஞ்சதுனால நிர்குணமாகிய பிரமத்தை அறிய முடியும் அப்புறம் அதை ட்யான செய்த இவ்வளவு இருக்கு அதனால் முன்பாட்டி அவரை பின்பற்ற காட்டுவது சொல்ற காரண தியானத்தை சவன தியானம் என ஒன்று அது ரெண்டு பேரும் காரண சகனம் நிற்குணம் பெரு அது நிற்குணம் காரண சகனம் காரி சகனம் ரெண்டு காரண சகனம் தான் மயர் சியான காரண பரவம் காரி சகனம்ங்கிறது முர்த்தங்கள் பிரம்மாவீஸ் ஒரு திரால் தான் காரிசுகரன் காரிசகுண உபாசனை காரணசவுட உபாசனை என்று சொல்லப்படும் உபாசனை ரெண்டு பிரிவு பெரும்பாலும் அஞ்ஞான காலத்தில் தான் தெரியும் தெரியாது விசாரணம் பண்ணும்போது தான் காரணபுரபாசனை தெரியும் காரியபிரம உபாசனை விட காரணப்பு உபாசனை ஏன் செய்யத்தக்கது அது ஏன் தகாது காரிபுர உபாசனை கானபுரம் செய்யத்தக்கதுன்னு இந்த கைவிடத்தில் பெணபரு உபாசனை எவளுக்கு அவ்வளவு செய்யணுமோ அவளுக்கு அவ்வளவு அகண்டபானம் உண்டாது பாவன விறுத்தி விரி அகண்டகார்த்தி உண்டாகும் அப்புறம் அகண்டார விருத்தி உற்பத்தியான அந்த லாவரை உத்தி நீக்கணும் ஐஷா நாச ஆபாசம் அவளுக்கு தோடு சேரும் சூழல் காண சேரும் அதெல்லாம் நீக்கிட்ட ஐட்டான பிரம்ம ஒன்று தான் அப்போ தான் பாவித்தாலட்சம் பாவித்தாலட்சியும் சிந்திக்கிறேன் காரிய வைத்துக்கொண்டு பாதித்த பண்ண முடியாது அது சின்ன முர்த்தமாக தான் காரிய சகுனமெல்லாம் இருக்கு அப்போ அதில் போய் யாபக பவன் எப்படி வரும் வியாபாரம் வர்றது அதனால்தான் தான் காரணப்பிரவு செய்யணும் அந்த வியாபகம் எல்லா சூழல் சரீரங்களும் சோழ போதங்களும் அவருக்கு சோழ செய்கிற என்றும் எல்லா சூட்ச சைரங்களும் சூட்ச போதங்கள் அவருக்கு சூட்ச போதம் செய்கிறோம் எல்லா காரண செயல்களும் அவித்தையும் அல்லது மாய எல்லாம் சேர்த்தி அவருக்கு காரணம் செய்கிற இப்படி ஒரு யாவ பாரம் அப்போ யாவ பாவம் அந்த யாவ பாவனத்தை வந்ததுனால பிரம்மம் யாபகம்ங்கிறது உடன்பாடு அப்போ அதை மனசு சம்மதிக்குது அப்புறம் ஐட்டான ஆசிரியர் ஆபாசம்ங்கிற மூணு சேதம் தான் ஈஸ்வரன்ங்கிறதுனால அச்சானத்தை கொண்டு ஆரோக்கியத்தையும் ஆசிரியத்தையும் நீக்கி அந்த பிரம்ம ஒன்று தான் அஞ்சிருக்கிறது இரண்டு விஷயம் உண்டாகிறதுக்கு கானகு வாசனை செய்யத்தக்கதுன்னு சொல்ல காரணம் வராது பரிசின்ன புத்தி தான் இருக்க முடியாது புத்தி வராது அதனால தான் கானகவாசனை செய்யத்தக்கது காரியவாதம் செய்யத்தக்காதுன்னு சொல்ல காரணம் இதுதான் அதனால அந்த குறையும் இல்லை மூர்த்தி விவாசனை அவர் வந்து செய்ய வேண்டியது தான் பிறகு மூர்த்திக்கு அன்னியும் இல்லை காலபுரமும் காரியப்பரம் எல்லாம் ஒன்று தான் தான் உறுப்புக்கள் தான் அதனால அன்னியமாக பிரிக்கிறது அல்ல ஆனால் பரிச்சின்னம் அது அபரிச்சனம் காலபரவம் வியாபக பவன் கைகால் முழுக்க நம்ம பிரிக்கணும்னா கையை காலையும் வெட்டிக்கிறதா ஆனால் மனுஷனா எல்லாம் சேர்த்து தான் மனுஷன் கைகால் மூக்கன்னா உறுப்புக்கள் அப்போ அது வேண்டாமா அது வேண்டியது தான் எது வரைக்கும் வேணும் எந்த விவகாரம் செய்யணும் அந்த விவகாரம் காலத்துக்கு அது வேறோம் எல்லா சேவைக்குன்னு தேவை இல்லை கால் இருக்கு நடக்கிற வேலை இருந்தாலும் காலுக்கு இப்போ என்ன வேலை காலுக்கு மடக்கு வச்சுக்கிட்டான் காலை வேலை இருக்க காலுக்கு கால் வேண்டாமா இப்போ வேலை இல்லை காலுக்கு வேலை பேசாமல் இருக்கு கைக்கு வேலை இருக்கா கை கூட வேலை இப்போ இப்போ என்ன வேலை கண்ணுக்கு வாய்க்கு தான் வேலைப்போம் இப்ப இருக்க வேலை அதுதான் என்ன ஒட்டுமே சேர்ந்தது மனுஷன் மனிதன் இதெல்லாம் சேர்ந்ததுதான் அப்படி போல காரிப்பரமெல்லாம் சேர்ந்தது அல்ல சேர்த்து வேண்டியது காரணப்பரம் அப்படிங்கிற ஒரு பாவனை எல்லாம் இல்லைன்னா வரவே வராது அதனாலதான் சொல்ற சூட்ச ரூபமான ஜகத்காரண பிரம்மத்தை பின்பு காட்ட பின்ன தரிசிப்பிக்க முனிவரர் மனசிலருள் சிரேஷ்டமான ஆச்சாரியர் தொடங்கினார் ஆரம்பத்தில் என்றும் அவவாதம் என்றும் சொல்லும் வேதாந்தம் எல்லாம் அவவாதத்தான் முத்தியாண்டின் முந்திய ரோபம் கேளாயின் அவதாரியை பந்த மோட்சங்களுக்கு முறையே காரணங்களாகிய அத்தியாரோப அபவாதங்களுள் அத்தியாரோபம் குறச்சுங்கள் பந்தமும் மோட்சமும் இதுக்கு எல்லாம் காரணமாக இருக்கிறது அத்தியாரோபவாதம் தான் அத்தியாரோபம்னா ஆரோபம் இல்லாத இடத்துல இருக்கிறது பார்க்கறது அத்தியாரோபம் அபவாதம் அது விசாரித்து நீக்கிறது அவ்வாதம் வேறு தோட்டம் ஒடுக்க பண்ணாலும் சரிதான் தோற்றம் ஒழுக்கம் தோன்றுது அப்புறம் நீந்தது என்று இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இதன் பொருள் வெளி என்று சொன்னாச்சு அதாவது அத்தியாரோபம் என்றும் தோற்றம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் சாஸ்திரங்களுக்கு உறப்படுகின்ற புத்தியால் சமாதானத்தால் பந்தம் வீடு என்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் பந்தம் உண்டென்றும் வீடு இருக்கிறது சொல்லக்கூடிய வேதாந்தம் எல்லாம் அத உபரிசத்துக்கள் அனைத்தும் மித்தையாம் ஆரோபத்தால் பொய்யாகிய கற்பனையினாலே பந்தமாம் அதான் பந்தம் அபவாதத்தான் இதை பொய்ய நிச்சயம் செய்து நீக்குவதின் காரணத்தால் முத்தியாம் இவ்விரண்டின் முந்தி ஆரோபம் அதாவது அபவாதத்தால் முத்தியாம் இரண்டிலே முந்தி முதலில் ஆரோபம் கேளாய் ஆர்வம்னா கற்பனை அத்தியாசம் இதெல்லாம் இது முதல்ல கேட்பாங்க என்ற பதத்தை ஆரோபத்திற்கு விசேடமாக கொள்ளில் சுத்தியின்கண் அத்தியஸ்தமான இரட்சத்தையும் பூசர பூமியின் அத்தியஸ்தமான ஜலத்தையும் சத்தியம் என்று கூறும் சத்தியாதிவாதத்தை மறுத்தனர் என்றும் அதனால மித்தே என்று சொன்னதுனால சத்தியாதிவாதி மதம் இங்கே மறுக்கப்படுகிறது ரெண்டாவது பந்தத்திற்கு விசேட விசேடமாக கொள்ளில் பந்தம் அதாவது கட்டுப்படுதல் அதற்கு வைத்துக் கொண்டால் சித்தாந்தத்தில் அத்தியாசாமக்கிரிகள் கூடாமையன் அவர்கள் அத்தியாசாமக்கிரம் ஒத்துக்கிறாங்க சித்தாந்தம் ஒத்துக்கிறதில்லை பந்தம் மறு சத்தியமா சய ஆகம் ஆக தனக்கு உறுதி வேண்டேன் மித்தியாதிகர்மங்கள் செயற்பாளுநே யாம் என்னும் ஏகபௌக்கவாதத்தை சொல்கிறேன் சத்தியாதிவாதின்னு பின்னால் சொல்ல போறார் வைண்டவர் முதலானவர்கள் சத்தியாதிவாதிகள் அவர்கள் இந்த பந்தம் சத்தியம் கொள்றான் இந்த உலகம் சத்தியம்தான் அப்படிங்கிற கருத்து அவங்களுக்கு ஏகபோவிக வாதம்னு ஒரு வாதம் அது பந்தம் சத்தியம் தான் அது போறதில்லை ஏன் அப்படின்னு சொன்னா சாமக்கிரிகள் தோற்றாது இப்போ சாமக்கிரிகள் இருக்கிறதுனால அது சத்தியம்தான் அப்படி இருக்கிறதுனால அவர்கள் மதத்தையும் மறுத்தாருல அப்படி மறுத்துறது மறுத்ததுனால அணிவீச்சனைக்கு அதே ஸ்தாபனம் பண்றது இனி மனித செல்ல போறாரு இது கொஞ்சம் சிரமம்தான் மனதில் தங்கறதுனால கஷ்டம்தான் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு கேட்டிருந்தா தான் வறுமை வழியா ஒரு நாள் வந்துறதில்லை ஆகவே மெத்தையாம் ஆரோவம் என்று சொன்னார் பந்தமும் அவவாதம் என்றார் இப்படிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் இது அபேசிக்கத்தக்க வாக்கியங்கள் இது இல்லைன்னு சொன்னால் ஒரு ஞானத்துக்கு ஏதும் இல்லை மேற்பா படிச்சுட்டு போகலாம் தப்பு இல்லை நானும் வேறு தான் படித்தேன்னு சொல்லலாம் அதுவும் தவறில்லை ஆனால் யாருக்கு ஜிஞாசத்துவம் தீவிரமாக இருக்கோ அவர்களுக்கு ஆழ்ந்து கருத்து தேவைப்படுகிறது ஜிஞாசத்துவம் ஞான விருப்பம் ஞான விருப்பம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவர்கள் மிக சூச்சமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அது இருக்காங்க அவன் கொஞ்சம் பால்பாடு தான் தெரிஞ்சுக்கணும் மேற்போக்கம் அவள் அவங்க பற்றி பேச்சில்லை அதனால இந்த இந்த பாட்டுக்கு அடுத்த பாட்டிலெலாம் கடிசான கட்டம் கேட்கணும் இது முக்கியமானது வேதாந்தத்தில் ஆரோக்கம் அத்தியாசம் இதுதான் முக்கியம் அப்புறம் ரெண்டாவது ஐமா அனுமானப் பிரமாணங்கள் இந்த ரெண்டு தான் இதை இதை விடாதே சுலபந்தான் இதுதான் முக்கியம் ஆகவே இதை பற்றி சொல்லும்போது இந்த எகபை வைக்க வாதம் இருக்க அவர்கள் இந்த சாமக்கிரி இல்ல சோற்றாதுங்கிற முடிவு உங்களுக்கு அப்ப சாமக்கிரிகள் இல்லன்னு சொன்னாக்கா சோற்றாது சத்தியம் சொல்லலாம் பாம்பு புத்திர இருக்கிற பாம்பு தான் இங்க தோற்றுறதுங்கிறான் எது பழுதையில புத்திர பாம்பு இங்க தோற்று அது நீக்கிட்ட போச்சா இல்லையா வாஸ்தவாக பொய் பாம்பு அல்லது உண்மையான பாம்பு தோற்றம் அப்படி அவங்க வாதம் அப்படிப்பட்ட வாதம் சாம்பக்கிரிகள் ஆறு என்று பெண்ணால் சொல்ற சாம்பக்கிரிகள் இல்லைன்னாக்க தோற்றாதங்கிறான் வேந்ததுல ஒத்துக்கறதில்லை தாய்நாட்டுல அறுபத்தி அறுபது அறுபத்தி அறுபத்தி அறுபத்தி மூணாம் வருது சத்தியம் விட என்றாரோ அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவன் கேக்குறான் மித்த ஏனும் ஜாகத்துவன் என்பால் விளங்குமோ மித்தையனும் ஜாகத்துவன் என்பால் விளங்குமோ வேணவினவ சுத்தி தனிலே ராசாதன் தோன்றோன்றோ அப்படின்னா மறுத்துயல்வெள்ளி சுத்தி முன்பு அயல்வெள்ளி கடையில இருக்கு மத்திய காப்பியும் போட்டு வராங்க கையிலும் காலில் அது சரி சுத்தியின் ஆரோக்கியம் கூடும் அங்க இருக்கிறதுனால அந்த சம்ஸ்காரத்தினால இங்கே இந்த வெள்ளிங்கிற ஆர்வத்தை வச்சுக்கலாம் அதுபோல எங்கே முன்னோரு உலகம் இருக்குமே அந்த உலகம் இருந்தாக்க அந்த உலகத்தின் சாயலுக்கு தோல்றது